எல்லாமல்ல இடையுடைய திருவிருகளை திறமையொண்டு நம்ம எல்லாம் ஆட்படுத்துகின்ற அவருடைய திருவடிமலர்களுக்கு நடிகனுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்கள் தாய்மார்களுக்கு எல்லாம் வணக்கம் கூறி ஒளிப்பதிவு செய்கிற நம்முடைய ஐயாவர்களுக்கும் வரவேற்பு நன்றி உரை சொல்கின்ற வணக்கம் கூறி எல்லாமல்ல முருகப்பெருமான் இவற்றிற்கெல்லாம் ஏதுவாக நம்மை அருள் செய்கிறார் அவருடைய திருவடிமலர்களை வணங்கி இப்பொழுது முருகநாயனார் என்ற பெரியவரை பற்றி நாம் சிந்தனை செய்கிறோம் எந்த ஒன்றிலுமே நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது ஒன்று ஒரு நினைவு வரணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இறைவன் பெயர் பெற்ற அடியவர்கள் யார் அப்படி வருகின்ற பொழுது இறைவனுடைய திருப்பெயரை பெற்ற அடியவர்கள் யார் தொகையடியாரில் விட்டுட்டு திருநீலகண்டத்து குயவனார்குடியேன் திருநீலகண்டம் அது இறைவன் பெயர் அப்புறம் இல்லையேற்ப இளையானன் குடிமாறன் அப்புறம் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் சித்தாந்தத்துக்கு மெய்ப்பொருள் பேரு இறைவனுக்கு மெய்ப்பொருள் என்று உள்ள பொருளா இருக்குது என்ன அப்படி வைக்கலாம் அப்படிங்களா அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்புறம் மெய்ப்பொருளுக்கு வெறிபொருள் சொருகுண்டையார் விரல் மீண்டர் அப்புறம் அமர்நீதி அப்புறம் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் மூர்த்தி என்பது சிவமூர்த்தி மூர்த்தின்னு சொல்றமே தவிர ஆனா அது இறைவன் பெயராக மட்டுமே தனியாக கொள்வதற்கு ஆனா ஒன்று மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கோர் பார்த்த சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் அங்க மூர்த்தி இறைவனையே குறிக்கிறது அப்போ அடியோருடைய திருப்பெயர் என்றே ஒரு சிறு அந்த ஒரு எண்ணம் கொள்ளலாம் மூர்த்தி என்பது தாய்மான் கருத்தின் படிக்கு பெருமான் என்று வருதுங்களா இனி முருகன் அதுக்காகத்தான் சொன்ன இந்த முருகனாயனாருங்கிறது அருமையா பெருமானுடைய பெயர் முருக பெருமானுடைய பாலமுருகன் எந்த இங்க இருக்குமே அது போல பாலமுருகன் முருகன் என்றெல்லாம் சொல்றேன் சுப்பிரமணியர் என்றெல்லாம் சொல்லுகிறமே இப்படிப்பட்ட அருமையான முருகர் எந்த அருமையான பெயர் வைத்த அடியவர் இது போல இவங்க அன்னார் மூத்த பிள்ளையார் அவர் பெயர் வைத்த எந்த அடியவரும் இல்ல விநாயகர் என்றோ கணபதி என்றோ பிள்ளையார் என்றோ என்றோ ஒன்னும் எங்கேயும் இல்லாம இல்ல தம்பி பெயர் இருக்குது பெருமான் பெயர் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா இப்ப பூசலார் அதெல்லாம் ஒவ்வொரு இது இந்த அடியவருடைய ஆய்வையே கூட தனியா எடுத்துக்கொண்டு எதனால பெயர் வந்தது சில பேருக்கு இயற்பையரா இருக்கு சில பேருக்கு இப்ப இயற்பகையார் அது காரணப்பெயர் தான் இப்ப ஐயா கொண்ட மனைவியே ஒருத்தர் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா நீ என்ன பூசா சொல்றது அதான் இயல்புக்கு பகைமைனு நாங்களே சொல்றமே உலகியலுக்கு பகைமை என்று நீ என்ன பூசா கண்டுபிடிக்கிற அமெரிக்கா உலக இயற்கைக்கு இது புறம்பானதுதான் நம்மளால ஏற்றுக்க முடியாது ஆனா அருள் இயற்கைக்கு அவர்களுக்கு ரொம்ப யாதும் மறாததா ஒன்று கேட்கறது முன்னுரை போட்டார் இந்த முன்னுரை போட்டு கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டாம் எங்கே இதெல்லாம் வினாவாக ஆக்கலாம் இறைவன் அடிவரிடத்தில் முன்னுரை கொடுத்து கேட்கப்படுகின்ற இடங்கள் இரண்டு எவை எந்தெந்த அடியவர் இயற்பகையார் ஒருவர் என மனைவியை கையில சிறு தொண்டர் ஒருவர் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடலாம் வேணாம் செய்ய முடியாது அது வேண்டாம் இல்ல எது வேணாலும் அப்புறம்தான் சொன்னார் எனவே இந்த மாதிரி முன்னுரை கூட சொன்ன அடிபர் ரெண்டு பேர் தான் ஏ ரெண்டு பேரும் யாராலும் செய்ய முடியாது யாராலும் ஆகவேதான் இப்படி எல்லாம் அந்த அடிவருடைய பெயர் எடுத்து பார்த்தோம்னா பல்வேறு அமைப்புல ஆண் ஆயர் அங்க கூட இயற்பெயர் அல்ல ஆண் அப்படின்னு கேட்டா பசு ஆயர் பசுமை கண்டு அந்த வர்ணத்தை மரவை சேர்ந்தவர் அவ்வளவுதான் இயற்பெயர் என்று இயற்பெயர் என்று உருதிர பசுபதி யார் அது இறைவன் பெயர் இந்த பசுபதிங்கிறது இறைவன் பெயர் உருதிரம் என்பது அவனே உருதிரனா இருக்கிறான் ஒக்கெய்வமாக இருக்கிறான் என்று கருதியோ அல்லது பெயர் இப்படியாக நாம் எண்ணி அறுபத்தி மூன்று பேருடைய நாயன்மாருடைய பெயர்கள் மட்டுமே ஒரு நாள் சிந்தனையாக அதில் திருத்தொண்ட தொகையை பற்றி பின்பற்றி சென்ற இன்னும் அருமை ஊரோடு இணைத்து வெறும் பெயரோடு மட்டும் தொண்டோடு இணைத்துவர்களை இணைத்து சில பெரியவர்களை தனித்து இப்படி எல்லாம் பதினோரு பாட்டுல பல்வேறு விதமா அந்த அறிமுகப்படுத்துகிற அறிவு பாடு இருக்கு அப்படி பார்க்கும் போது போது கூட நம்முடைய பற்றி வெறும் அடியேன் அவ்வளவுதான் ரெண்டு பேருடைய பெயர் மட்டும் சொன்ன ஊரு பேர் இணைக்கல தொண்டு இணைக்கல எதுவும் இல்லை அதுபோல பெருமிழலை அடியேன் அங்கெல்லாம் பெயர் மட்டுமே ஆனா அங்கு ஒரு அறிவிப்பாடு இயற்பெயர் குறியாது பேயார் என்ற பின்னர் வந்த பெயர் குறிக்கிறார் பெருமிழலை குறும்பற்கும் அம்மையாருக்கு மடியேன் அல்லது பெருமிடலை குறும்பற்கும் புனிதபதிக்கு மடியேன் என்று போகல பேயாருக்கு மடியேன் இதெல்லாம் வேற திருத்தொண்ட தொகை மட்டுமே தனியார் முருகப்பெருமானுடைய பெயர் பெற்ற அடியவர் நம்முடைய முருகனாயனார் அவரை பற்றி எண்ணுகிறோம் எப்படி முருகனுக்கும் ஒருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்பது நம்முடைய தொகை அதனால் அந்த திருத்தொண்ட தொகையின் இனி நாம் பூம்புகலூர் செலுகிறோம் பூம்புகலூர் நாம் செல்வது இப்ப இவருக்கு தொடக்கத்தில் செல்லுகிறோம் இன்னொரு அடியவருக்கு கடைசியாக செல்வோம் கேள்வியாக வந்த என்ன பண்றது அவர் யார் எல்லாம் பதிவாரு பக்க பக்கூம்புகளு தொடக்கத்தில் நினைக்கிற இந்த அடியவருக்கு யாருக்கு முருகன் ஆயனா இருக்கு இன்னொரு பெரியவருக்கு பூம்புகளுவரை கடைசியா நினைப்போம் நா கரு சார் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனி அவருடைய வாழ்வினுடைய நிறைவு பூம்புகலூர் இப்படி எல்லாம் நினைத்தா என்ன ஒண்ணும் இல்ல பிரிவான படித்தோம்னு சொன்னா அந்த வரலாறு ஏறத்தாழ ஓரளவாவது தெரிய வேணாமா அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறோம் எனவே இப்ப பூம்புகலூர் நாம் சொல்கிறோம் தாது சோழும் சூழல் மழையால் தளிர்க்கை சோழும் திருமேனி மீது சோழும் புனர்க்கத்தை வேணி நம்பரு விரும்புபதி சோதி சூழ மணிமௌளி சோடர் பொன்னி திருநாட்டு போது சூடும் தரஞ்சோலை பொய்கை சூடும் பூம்பூர் இவர் அந்த ஊரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே சேர்க்கலாற் பெருமான் மிக அற்புதமாக அறிமுகப்படுத்துகிறார் தாது சூடும் குடல் மலையால் எல்லாம் சூடும் சூடும் சூடும்ங்கிறத மீண்டும் சொற்பின் சொற்பொருள் பின்வரும் நிலையணி சொற்பின்வரும் நிலையணி தனிங்கிறது அழகு அவ்வளவுதான் ஒரே சொல் மீண்டு வருமானால் சொல் பின்வரும் நிலையணி சொல்லும் பொருளும் ஒரே மாதிரி வந்தா சொற்பொருள் பின்வரநிலையனி இங்க அணியமா சூழும் எல்லாவற்றையும் பொதுவாக ஒரே பெயராவது சொற்பொருள் பின்வரநிலை சூழும் குழல் மலையால் நம்முடைய அம்மையாருடைய கூந்தல்ல எப்பொழுதும் அந்த தாது மகரந்தம்னாரு மகரந்தத்துடைய மலர்கள் மலரும் அந்த மலர்கள் சூழ்ந்திருக்கும்படியான கூந்தலை உடைய பெருமாட்டி அந்த பெருமாட்டியின் தளிர்கை சூடும் திருமேனி அந்த அம்மாவுடைய திருக்கரங்கள் தளிர் மாதிரி இருக்கும் மென்மையா இருக்குமா அது சூழ்ந்திருக்கும்படியான திருமேனின் ஏன் பெருமானுடைய திருமேனியில் அம்மையாருடைய கைகள் எங்கே படும் மலைமகள் கையால்வருடின எங்களுடைய திருவையாற்று பெருமானுடைய திருவடி பல்வேறு திறப்பு சொல்கின்றவர்கள் எங்களுடைய பெருமாட்டினுடைய திருக்கரம் பட்ட திருவடி ஏன் ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்னே எங்க அம்மா எங்க ஐயா அப்பாவுடைய காலை மெதுவா கொஞ்சம் கால் பிடிச்சிட்டு தான் படுப்பாங்க மலைமகள் கையால் வருடின அப்ப சாமி தேவா அப்போ இங்க இப்ப எப்படி உடைய எழுதுனா இதெல்லாம் எங்க என்ன எழுதிருக்கும் என்னமோ தெரியல எழுதி பஸ்ட் பேர் கூட வந்துட்டது இப்ப இருத்தியா போயிருந்தா தானே அதனால தளிர்க்கை சூடும் திருமேனி என்றார் எனும் என்று திருமேனி என்கிற குறிக்கும் என்னை மலைமகள் கையால் வருடின என்றாரின் திருக்கை சோரும் திருமேனிங்கிற தன்னுடைய கரங்கள் படும்படியான திருமேனிங்க அப்படி சொன்னாலும் கூட கரங்கள் சோறும் திருமேனி என்று பொதுப்படக் கூறினார் திருவடியில் திருவடியே குறிக்கும் எண்ணெய் மலைமகள் கையால் வருடின என்றார்களின் இந்த திருமுறைக்கு இன்னொரு திருமுறை அது அப்ப சொன்ன அப்போ ஒரு நாளும் பெருமாட்டி தன் திருக்கரம்பட திருமேனி அந்த திருவடியை தீண்டி பிடித்து விட்டு பிறகுதான் கூட இருப்பாளாம் இப்படிப்பட்ட திருமேனி மீது சூடும் புனற்கற்றை அந்த திருமேனி மேல சூழ்ந்திருக்குதான் புனல் கற்றையினர் கங்கை கங்கையும் சடையும் கற்றை நம்பர் நம்பர் இந்த நம்பர்னு வருகின்ற இடமெல்லாம் என்ன பொருள் என்றால் நம்புதற்குரியவர் அர்த்தம் அல்ல நம்பர விரும்புவதற்குரியவர் என்றே ஒரு செய்யணும் நம்பும் மேவும் நசையாகும் தொல்காப்பியம் நம்பும் மேவு என்று சொல்லுக்கும் நசை விருப்பம் என்ற பொருள் பழந்தமிழர் நம்முடைய கல் தோண்டி மந்தோன்றா காலத்தினுடைய மூதாதையர் வழங்குறது அப்ப நம்பும் எல்லாருக்கும் எளிமையா விருப்பம்டையவர் தெரியும் இப்ப நம்பர் நம்பர் கூறிய வீரர் அதுதான் தெரியுது அந்த சொல்பொருளை நாம் தொடர்ந்து எடுத்து நம்பர் என்று சொன்னால் நம்பர் நம்பன் என்று வந்தால் விரும்புவதற்குரியவன் எல்லா உயிரலாலும் விரும்புவதற்குரியவன் எனவே நம்பர் நம்பர் விரும்புபதி சோதி மணிமௌழி சோழர் பொன்னி திருநாட்டு இப்பொழுது இப்படிப்பட்ட பெருமான் விரும்பி இடம் சோழ இருந்து சோழ நாட்டை ஆண்ட ஒரு பகுதி ஊருனர் அவருக்கு என்னன்னாரு அந்த வெண்கொற்றக்குடை சோதி சூழமணி மௌலி அருமையான அந்த தலை முடி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூடும் தடஞ்சோலை எங்க பார்த்தாலும் சோலைகளில் மலர்கள் குவிந்து கிடக்குமா அப்படிப்பட்ட இப்படி மலர்கள் குவிந்து கிடக்கணும்னா என்ன வேணும் பக்கத்துல என்னாரு பொய்கை சூடும் புும்புகலூ இந்த மாதிரி நல்ல நீர்வளம் இருந்தால்தி சோலைகளோ சோலைகளில் மலர்களோ இராது அதனால என்ன செய்ய முடியும் அதனால ரொம்ப அருமையாக திருவள்ளுவர் படங்கள்ல சொல்லி வைச்சார் வான சிறப்பு ரெண்டாவது வாழ்த்து வைத்த பெரியவர் அடுத்து வைத்தது வான சிறப்பு தான் ஏ அந்த கடவுள் வழிபாட்டிற்கும் நம்முடைய வயிற்று வழிபாட்டுக்கும் ரெண்டுக்கும் மழை இருந்தா தான் முடியும் அதனாலதான் தண்ணீர்மை கொண்டும் தடிந்தடில தானல ஆதாய் அப்படின்னு குரல் விசும்பில் துளிவீழல்லால் மற்றாங்க பசும்புல் தலை காண்பர் மேல இருந்து மழை பெய்யலன்னு சொன்ன சோலையாவது மலராவதுப்பா இந்த பச்சை புல்லு தலை காட்டாது என்ன அப்படின்னு பசும்புல் தலை காண்பர் தலை காட்டாது அதுவே முளைக்காது போவாதுன்னு சொல்லப்படாத சொல்ல முடியல தலகாட்ட முடியாது வரவே வராது முடிவுரை எழுதினார் பரிமையாளர் முடிவுரை திருக்குறளுக்கு கூட மழை பெய்யல அது தலை காட்டாது பேரறிங்க பேரறிங்க அல்லவா அதனால புல்லுன்னு சொன்ன உடனே என்ன மாவும் புல்லும் ஓரறி வினவே தொல்காப்பி ஞாபகத்து வந்து எனவே இங்க பசும்பு சொன்னது காரணம் ஓரறி உயிர் கூட இல்லை என்பதான் எங்க ஞாபகத்துக்கு பசும்பு நமக்கு பசும்பு தானே ஞாபகத்துக்கு வரும் தொல்லாப்பியும் போமா போமாட்டோம் ஆனால் பரிமேலு உரை சென்றது ஆதலால் தலைவணங்குகிறோம் ஓரறிவு உயிரும் இல்லை என்பதா அப்ப பசும்புக்கு ஓரறிவு நமக்கு தான் மக்கள் தாமி உயிரே என்ற நினைவுகள் எவ்வளவு அவங்களுக்கு அந்த பெரியவங்களுக்கு வருது அதனாலதான் பெரியவர்கள் நல்ல ஆசிரியர் என்று அந்த உரைக்கு இனி இல்லைதான் நீ வரைக்கும் அல்ல அதனால் சில இடங்கள் தவறு இருக்கலாம் அது கருத்து வேற்றுமை அது யாரும் இல்லைன்னு சொல்லி தொண்ணூறு விழுக்காட்டை மிக்க குழல் திருவள்ளுவர் குணந்தான் அரிய கற்ற ஆசத்தார்கள் தெரியுங்கள் இன்மை எரிதே வழி பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் பா ரொம்ப நுனிக்கி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சிறு தவறு தான் இருக்கும் போட அப்படின்ட்டு அதுல பரிமையில விளக்கா நாமும் விளக்கா ால் ரொம்ப ஓரறி உயிரும் இல்லை என்பதாம் என்று முடிவு எழுதினார் அதுல போது சூழும் தடஞ்சோளை பொய்கை சூழும் பூம்புகலூ எனவே இவையெல்லாம் மிகச் சிறப்பாயிருப்பதற்கு பொய்கை சூழ்ந்ததாம் பொய்கை சூழ்வதற்கு காரணம் வான் சிறப்பு என்றெல்லாம் நினைக்கிறோம் நாம மூதூர் மற்றதனுள் நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்தொளியால் நாம மூதூர் மற்றதனுள் நாமமோதூர் அந்த பூம்புல் எப்படிப்பட்டதா நாமமூதூர் அது என்னது நாமமூதூர் உண்மையா நம்ம ஞாபகத்துக்கு வைணவ மரபில் இருக்கிற அந்த திருமண இருக்கிற நாமம் தான் வருது இல்லைன்னா கொஞ்சம் வேணும்னு கேட்டா திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பார் ஆகியோ இல்லையா நாமம் என்றால் பெயர் அப்படி ஒரு என்ன வரலாம் நாமம் இது ஒண்ணு வரலாம் நாமம் பெயர் என்று வரலாம் அப்புறம் என்ன வருது நமக்கு அவ்ளதான் வருது நாம மூதுன பயவர்களுக்கெல்லாம் அச்சம் தருகின்ற ஊர் ஒரு ஆள் அந்த ஊருடைய மக்களுடைய உதவியின்றி உள்ள போக முடியாது அவ்வளவு காப்புடைய ஊர் காப்புடையா நாமங்கிறது காப்பினர் வரும் ஆமுறை மூன்றும் அச்சக்கிழவி தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை மேடை விட்டே விட்டது அது என்னமோ எவனுக்கோ சொந்தம் போல மக்கு நாம் என வரும் ஆலவிரு தென்னா நலக்குரியார் யாரெனில் நாம நீர் வைப்பில் பிறர்குரியால் தோல் தோயாதவர் திருக்குறள் திருநில் விழையாமை நாம நீர் வைப்பு பரிமையன் ஐயா நாம் என்பதல்லவா உரிச்சொல் இங்க நாம இருக்க உரிச்சொல் ஈறு திரிந்து நின்றது ஒரு பக்கம் இலக்கணம் ஒரு பக்கம் சமயம் ஒரு பக்கம் இலக்கிய வளம் கொட்டுது நாமநீர் வைப்பு என்ற விடத்தும் இப்பொருள் ஆதல் காண்க மேற்கோ காட்டிடுதல் என்பது பெருமையா பேராசிரியர் தான் இருந்தது முருகா அதனால நாம் நாம் என்பதுனால நாம மூதூர் பைவருக்கு அச்சம் தருகின்ற ஊர் ஏன்னா அவ்வளவு பாதுகாப்புடைய ஊர் அது மற்றதனுள் நல்லோர் மனம் போல் அவரனிந்த அணிந்த சேம நிலவு திருநீற்றில் அது என்னது நல்லோருடைய மனம் போல இருக்குமா இந்த திருநீர் அப்ப திருநீர் என்ன நிறம் வெண்மை உள்ளம் எப்படி வெள்ளை உள்ளம் வெள்ளை உள்ளம் வெள்ளை உள்ளம் என்பது நல்ல உள்ளமாக இருக்கும் கருப்பு உள்ளம்னா உள்ள டன் அழுக்காறு அவா அவைகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற திறம் இந்த நாளும் உள்ள அப்படியே டன்னா அதுக்கெல்லாம் கருப்பு மனம்னு பேர் அழுக்காருன்னா என்னென்றே தெரியாது அவா என்றால் என்ன என்றே தெரியாது அப்படி இருக்குமானால் அது வெள்ளை உள்ளம் அதனால அந்த திருநீரு போல் அமைந்த உள்ளமாம் நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த சேம நிலவு திருநீர்தின் இதே போல இன்னொரு இடம் வந்திருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னையே அது என்ன இங்கே நல்லவர் மனம் போல் திருநீருங்கிறார் அங்கே திருநீரு போல் நல்லவர் உள்ளம் என்றார் போல் உள்ளம் பூனிதர்கள் திருக்கூட்டச்சரப்பு திருக்கூட்டச்சி அப்போ அங்க நீரை போன்ற உள்ளம்னார் இங்க நல்லோருடைய உள்ளத்தை போன்ற நீருங்கிறார் இது என்ன அங்க ஒரு ஓமையாக்குறார் இங்க ஒரு ஓமையாக்குறார் இது என்ன போங்க அப்படின்னாரு படி சொல்ல ஓமை பொருளாதலும் பொருள் ஓமையாதலும் உண்டு ஆதலால் அங்க நீரு போல் உள்ளம் என்றார் இங்க உள்ளம் போல் நீர் என்றார் ஏ அப்பா அதனால இப்படி தேம நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்தொளியால் யாம இருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரை மலர் மேல் காமர் மதுவும் சிறைவண்டும் களங்கம் இன்றி விளங்குமாள் இந்த திருநீற்று ஒளியினாலே திருப்பகலூர்ல இரவுல கூட வந்து ஒளியா இருக்குமா ஏன் இரவுல பெரியவர்கள் அங்க போகும்போது திருநீற்றினுடைய ஒளியினாலே இரவே இரவில்லாமல் நல்ல பகலா அந்த அளவுக்கு பூசுகுந்த நீர் வெண்மையானதும் விடாமல் அவர்கள் அணிந்திருப்பதும் ஆகும் அப்படி அது மட்டும் அல்ல அந்த வெளிமை இரவு அல்ல வெளியாக்கும் இரவே அல்ல விரைமால் அருமேல் காமர் மதுவும் சிறை வண்டும் களங்கம் இன்றி விளங்குமாள் மட்டுமல்ல கருமையான பொருள்கள்ல வண்டு வண்டு கருப்பா தானே திருப்பூரூர் இருக்கிற வண்டு மட்டும் கருப்பா இருக்கு ஏன் அந்த வண்டு கூட கருமையிலாமல் இருக்கும் நல்ல சூழ்ந்து முரண்டு அந்த மதுகரத்தோடு இப்படி தோய்ந்திருப்பதுனால மதுகரன் மதுகரணத்தினுடைய பொடி மஞ்சள் நிறமா இருக்கும் அதுலந்து தொய்ந்து இருப்பதுனால உடம்பெல்லாம் அப்படியே கருப்பு நிறம் மாறி எனவே திருப்பூரூரில் இரவு இரவாக கருமையான வண்டுகளும் கருமையான வண்டுகளாய் என்று மது மகரந்தோடு விளங்கும் என்றெல்லாம் சொன்னார் அப்ப பாருங்க ரெண்டு சொன்னார் இது என்னதுக்கு இப்ப இரவே அல்லங்கிற சொல்லுனர் ஒன்று அங்கு நாட்டு மக்களுடைய பக்திமை இன்னொன்று அந்த நாட்டினுடைய வளமை வளமையும் பத்திமையும் குறித்தவாறு ஆமா முன்னதில் பத்திமையும் பின்னையதில் வளமையும் குறித்தவாறு இப்படிதான் எழுது எழுதுனா பெரியபடான ஒரேன்னு அர்த்தம் சிவஜிவு நன்னும் இசிதேர் மதுகரங்கள் நனைமண் சிணையில் மறுங்கனைய வண்ண மதுர தேன் பொழிவ பாச மலர்வாயி அல்ல இதை சின்ன பிள்ளைகிட்ட சிறுவர் மலர்ல இதெல்லாம் போட்டா நல்லது சிறுவர் மலர் பூம்புகலூர்ல நீங்க ஒரு கொஞ்சமானது பொடியும் மலரிடத்தில் இருந்து ஆனால் பூம்புகலூரில் வேறு இடத்திலிருந்தும் பொடியும் எங்கே அங்க போடப்படாது இருபத்தி அஞ்சாம் பக்கம் பார்க்க மற்றதுக்கெல்லாம் இருபத்தஞ்சாம் பெரிய பிரச்சின அப்படிலாம் வரணும் இதழ்கள் இலக்கிய இதழ்கள்னா வேறு இலக்கிய இதழ் உள்ள ஒண்ணுமே காணாமல் ஆகவே நன் இசைதேர் மதுகரங்கள் நனைமென்சிணையின் மருங்கனைய இந்த வண்டுகள் அப்படியே பூரா சூழ்ந்து கிடக்குதான் ஏன்னா மலர்கள் நிரம்பி இருப்பதனால அப்படி இருப்பதனால வண்ண மதுர தேன் பொழிவ வாச மலர் வாயே அல்ல அங்க இருக்கிற பூம்புகலூர்ல தேன் அப்படியே பொழியுமா எங்க இருந்து அங்கிருந்து மலர்களில் இருந்து பொடியும்னர் ஆனா மலர்களிலிருந்து தேன் பொரிய பூம்புகலூர் மட்டுமல்ல உலகத்துல எங்க மலர் இருக்கா அங்கிருந்து தேன் பொழியலாம் எங்க பூம்போலூர்ல இன்னொரு இடத்திலிருந்தும் தேன் பொழியும் அது என்ன பூ அல்ல பூ அல்ல எங்கே தன்னன் தோலை எம் அருங்கும் சாரும் மடமென் சாரிகையன் பண்ணின் கிழவி மணிவாயும் பதிகச் செடும் பொழியுமா எப்பா இந்த மலர்ல இருந்து வர்ற தேனு குடிக்கிற தேனும் ரொம்ப இனிப்பா இருக்கும் இது அது கூட வந்து ரொம்ப குடிக்க கூடாது ரொம்ப கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமா தான் அளவா குடிக்கணும் உடம்புக்கு நல்லதுன்னா கூட அந்த தேன் பூம்புகளூர்ல ஆங்காங்க அப்படியே அந்த இதுல சோழையில் இருக்கிற கிளிகள் புறாக்கள் பறவைகள் எல்லாம் கூட தேன் பொழியதுன்னு அது எப்படி தேன் பதிக செஞ்சேன் பொழியுமாள் திருமுறைகளை திருமுறைகள் ஆகிய தேனை அப்படி பொழியுமா அடிவுரள்ல்லங்கள் பாட்டேன் பொ உடனே நம்மால் பறவைகள் பாடுமா அது திருப்பதியம் படிக்குமா பறவைகள்ல சிலது சொன்னதே சொன்னதே சொல்லும் நமக்கு சொல்றோம் எப்படி சொல்லா எந்த பதிப்பெடுத்து சமாஜ பதிப்பா அல்லது கழகப்பதிப்பாட்ட பெண் பாலும் ஆண்பாளாரும் பதியுங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதை கேட்டு கேட்டு கேட்டு தானும் பாடும் அதற்கு முன்னுதாரணம் உண்டா சிறை யாரும் மடக்கிளி இங்கே அந்த பாட்டு முழுவதும் சொல்லல கடைசி வரி என்ன துளங்கும் ஈழம் பிறையாழம் திருநாமம் எனக்கு ஒரு ராஜா இல்ல கண்ணல்ல உனக்கு தேனொடுப்பால் முறையா தர்றேன் எங்களுடைய பெருமானுடைய திருநாமத்தை ஒரே ஒரு தடம் சொல்ற ராஜா ஒரே ஒரு தடம் எனக்கு இப்படி அந்த பறவைகளோட எல்லாம் பெய்து அருமையாச்சார் இது ஆகப்பொருள் சுவை ஞானசம்பந்தர் பாட்டு ஆமா பெரும் தான் தலைவனுடைய பெயரை சொன்னாலே போதுமா அப்படின்னார் ஆமா இன்னைக்கு வர்ற சாதாரண பாட்டுல கூட அந்த கல்லூரி பையங்க இதே எலிமெண்ட் ஸ்கூல்ல பாடம் நல்லா சின்ன கள்ளங்கபடி இல்லாத பிள்ளை சொல்லிருக்கலாம் அது கூட நினைப்பு எனக்கு அப்படி கள்ளங்கபடி இல்லாத அது பாட்டுக்கு இது அப்படின்னா எல்லாம் ஆயிரம் டன் டன்னா வச்சிருக்கு என் கேள்விக்கு என்ன பதில் பிள்ளைகளுக்கு அப்ப அவன் பெயரை சொல்லடி செல்ல கட்டினார் தொல்காப்பியத்தில் இருக்கு காதலனை பிரிந்த தலைவியருக்கு தன்னுடைய காதலன் பெயர் கேட்பதில்ல கூட கருத்து இருக்கும் தொல்காப்பியர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து அங்கு உருபெயர் கேட்டல் இதுல எதே கேட்டா தொல்காப்பியத்தில் உருபெயர் கேட்டல் என்பதை நினைவு கூறுகிறது ஏழாம் நூற்றாண்டு நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு அப்படி எப்படியோ மறந்து போனா கூட வாடையடி வாழையான ஏதோ ஒரு சில இந்த மண்ணு தமிழ் மண் அல்லவா தொல்காப்பியர் இருந்த மண் இந்த மண் திருவள்ளுவர் இருந்தது இந்த மண் சங்ககால புலவர் இருந்தது ஆகலால் அத்தாம் பேரு வெள்ளேர் கூட சொல்லலை பரவாயில்ல அவன் சொல்லி செல்ல கட்டி எப்பொருள் யார் யார் வாய் கேட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு இப்படி ஒன்னா ஆரம்பிச்சுட்டா என்ன சார் திருமுறையில கொண்டு சினிமா பாட்டுனார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு எனவே இப்படிப்பட்ட அந்த பனிமணி வாயும் பதிக செடுந்தேன் பொழியுமா இங்கேயும் பாருங்க வளமையும் இறமையும் வளமையும் என்ன எல்லா சோலைகளிலும் தேன் பொழிந்து அது அந்த பூம்போடு ஒரு வளமை ஆனா அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் கூட திருமுறைகளுடைய பதிகத்தை வாயில அந்த திருமுறை பதிகமாகிய தேனை பொழியும் இது இறமை வளமையும் இறமையும் ஒருங்கு பண்டுபாட புனல் தடத்து மலர்த்து தண்ணீர் அரும் மலர்ந்து தன் கண்ணீர் அரும்புவன கொண்ட வாச முகைய விழுந்த குளிர்பங்கயங்களே அல்ல பண்டுபாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாச முகைய விழுந்த குளிர்பங்கயங்களே அல்ல திருப்புலூர் இருக்கிற பங்கயம் குளங்கள்லாம் இருக்குதே அது எல்லா அந்த குளங்களும் கள் நீர் பொழியுமா கல் தேன் தேனாயிய நீரை பொடியும் எது பொடியும் அங்க இருக்கின்ற பங்கயங்கள் குளங்களானது கல் நீர் தேனாயிய கண்ண நீரை பொடியும் குளத்தில் குளத்தில் திருமுறை மட்டும் போடாது நாம திருமுறை மட்டும் போடாது பைங்குவலை மலரால் செங்கமலப்பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கடுவார் வந்து சார்தரினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கும் மடு